வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு பானிபட் நகரில் முதலாவது போர் நிகழ்ந்தது டெல்லி டெல்லியைச் சேர்ந்த இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையே நடைபெற்ற இந்த போரில் வெற்றி பெற்று பாபர் இந்தியாவில் முகலாய பேரரசை முதல் நிறுவினார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு பிரேசில் நாட்டின் விடுதலைக்காக போராடிய ட்ரிடண்டஸ் என்பவர் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கடவுளின் தூதர் தான்தான் என பகாவுல்லா பகிரங்கமாக அறிவித்தார் தோட்டத்தில் அறிவிப்பு நாள் உலகம் முழுவதும் உள்ள பகாய் சமயத்தினரால் முதல் நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரான்சில் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரேசிலியா பிரேசில் நாட்டின் தலைநகராக ஆக்கப்பட்டது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 இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு மேக்ஸ் வெப்பர் ஜெர்மன் சமூகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாண்டு மாமா குழந்தை எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் எலிசபெத் பிரிட்டன் மகாராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மங்கள சமர இலங்கை அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்க் டுவைன் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு முகமது இக்பால் பிரிட்டானிய இந்தியாவின் முஸ்லீம் கவிஞர் ஜான் மேடான் கெய்ன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் மொனார்ட் கெய்ன்ஸ் பிரிட்டன் பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாரதிதாசன் புரட்சி கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிஆர் மகாலிங்கம் தமிழ் திரைப்பட நாடக நடிகர் மற்றும் பாடகர் இந்நாளின் சிறப்புகள் பகாய் சமயத்தினரிடையே ரித்வான் முதல் நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே